நூற்றி ஏழு நபி அலஹி வசல்லின் அடிமையும் செய்வதை நீர் கடைபிடிப்பீராக நிச்சயமாக நீர் அல்லாவுக்காக ஒரு சஜிதா செய்வது என்பது அதன் மூலம் அல்லாஹுக்கு உயர்த்தாமலும் அதன் மூலம் உம்மை விட்டும் ஒரு தவறை அழிக்காமலும் இருப்பதில்லை என்று நபி சொல்லமாக அலிஹுசல்லாம் அவர்கள் கூற கேட்டுளேன் கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள் முஸ்லிம் நான்கு எட்டு எட்டு